அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இளந்த தேசிய மாணுவல் என்ன சிந்தனையின் தலைப்பு வாழும் சூழல் வெளிப்படையாக பேசுகிறவர்களை நம்பலாம் அவர்கள் சொல்வது நமக்கு சமயத்தில் பிடிக்காமல் போகலாம் சொல்லுகிற விதமும் முக்கியம் கசப்பு மருந்தை தேன் குலைத்து தருவது போல அதை பக்குவமாக செய்யும் மனிதர்கள் உண்டு சிலருக்கோ அப்படிப்பட்டவர்களை விட முதுகு சொரிபவர்களை அதிகம் பிடிக்கிறது என்பது யதார்த்தம் நம்முடைய புகழை அடுத்தவர்கள் சொல்லும்போது மனம் துள்ளி குதிக்கிறது நம்பிக்கையும் சந்தேகமும் கலந்ததே வாழ்வு ஒன்றை மட்டுமே கைபிடிக்கிறவன் துயரத்தை அடைய வேண்டியதாய்விடும் அதிக அளவில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பவர்கள் பெரிய அளவில் அதிர்ச்சியை அடைகிறார்கள் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முடியும் என்கிற முழு நம்பிக்கையுடன் அது முடிந்த பின்பு முடிவு எப்படி வந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவமே முதிர்ச்சியின் அடையாளங்களாக இருக்கின்றன நம்பிக்கை இல்லாமல் தொடங்கினால் வெற்றி பெற முடியாது ஆனால் உயர்வு நவரிசையின் காரணமாக சொல்லப்படுபவற்றை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்பிக்கை இருப்பவன் கடலில் கூட நீந்தி கரையற முடியும் என்று சொன்னால் உடனே வங்காள விரிவுக்குடாவில் குதித்துவிடக்கூடாது நம்முடைய தகுதிக்கு ஏற்பத்தான் நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முயற்சியும் முழுமையாக இருந்தால்தான் நம்பிக்கை பலனளிக்கும் ஓய்வாக நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த பயனும் விளையாது சிந்திப்போம் நாம் வாழும் சூழலில் நம்பிக்கையோடு முயற்சியோடு செயல்படுவோம் நன்றி